ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று அபோஹியல்லாக அறிவிக்கின்றார்கள் என் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக நீங்கள் பாவம் செய்யவில்லை அல்லாஹு உங்களை போக்கி விடுவான் அதற்கு பதிலாக பாவம் செய்கின்ற மக்களை அவன் கொண்டு வருவான் அவர்கள் பாவம் செய்த பின் அல்லாஹுவிடம் பாவம் மன்னிப்பு கேட்பார்கள் அவனும் அவர்களை மன்னிப்பான் என்று நபி செல்லுவர்கள் கூறினார்கள் இரண்டு ஏழு நான்கு ஒன்பது